அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் பல நூல்களை கற்றறிந்திருந்தாலும் உலக நல் மக்களின் அதாவது பெரியோர்களின் வாழ்க்கையோடு ஒத்து தாமும் பிறர்க்கு இனிமையானவராக வாழ அறிவில்லாதவரே ஆவர் பல கற்றும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னு நாம் கொண்டு கூட்டி பொருள் தெரிஞ்சுக்கணும் நூலறிவால் மாத்திரம் ஒருவன் ஒழுக்கமுடையவனாக ஆகிவிட முடியாது அதன்படி கடைப்பிடிக்கிற மக்கள் அவங்க கூட இருக்கணும் எல்லா துறையிலுமே ஒரு திருட்டை பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா அது நல்லோர் வழி நின்று தன்னை பண்படுத்திய போதுதான் பிறர்க்கு பயன்படக்கூடிய சிறந்த ஒழுக்கமுடையவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் உலகம் என்ற சொல் வந்து உயர்ந்தோரை உணர்த்துகிறது அது மட்டுமல்ல உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பதற்கு பொதுமக்களுக்கும் பயன்படுகிற வகையில் தன்னுடைய நூலறிவை சரியாக பயன்படுத்தலைன்னு சொன்னால் அவன் படித்த படிப்பு அவனுடைய கல்வி அறிவால் மாத்திரம் அவன் அறிவுடையவனாக பெரியோர்களால் கருதப்பட மாட்டான் படித்தால் மாத்திரம் போராது மக்களுக்கு பயன்படுகிற வகையில் அதை அழகாக கொண்டு போய் சேர்க்கணும் அந்த அறிவை பிங்களந்தைங்கிற நூல் சொல்கிறது உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே ஒருவன் கல்வியறிவில் சிறந்திருந்தால் கூட உலக நிலையை ஆராய்ச்சி பண்ணி அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது மக்கள்லாம் தவறு செய்கிறாங்கன்னா அந்த தவறோடு சேர்ந்து செய்யக்கூடாது உலகங்கிறது பெரியவங்களை தான் குறிக்கும் அந்த பெரியவங்க எப்படி நல்ல வழியில் போகிறாங்களோ அந்த வழியில் போய் உலக நிலையை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக அவன் கடைப்பிடிக்கலைன்னா ஒழுக்கமாக இல்லைன்னு சொல்லேன்னா அவனுடைய அறிவு நயமாக எல்லோருக்கும் பயன்படாது நல்ல அறிவுக்கு பயன் உலகத்தை தெரிஞ்சு பெரியோர்களை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒழுக்கமாக நடக்கிறது தான் எல்லாவற்றையும் கற்று எல்லாருடைய பெரியோர்களுடைய ஒழுக்கங்களை அறிந்து அதை கடைப்பிடிப்பது தான் சிறந்த அறிவு என்பது இதனுடைய நுட்பமான பொருள் உலகம் தழியது ஒட்பம் அப்படின்னு அறிவுடைமை அதிகாரத்தில் படித்தோம் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படின்னு நானூற்றி இருபத்தி ஆறாவது குரப்பாக பார்த்தோம் முதல்ல சொன்னது நானூற்றி இருபத்தஞ்சாவது குரல் ஆக அறிவு வந்து ஒழுக்கத்தோடு சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிற கருத்து இதில் இருக்கிறது ஒழுக்கம் என்பது பெரியோர்களால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டியது தாய் தந்தை உற்றார் சுற்றம் சமூகமெல்லாம் நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் இன்றைக்கு தனி மனித உரிமைங்கிற கோணத்தில் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் சமூக பொறுப்புணர்ச்சி என்பதை அறியாதவர்களாக நம்முடைய மேல்நிலைகளிலே கூட இரு பார்த்து வருத்தமாகத்தான் இருக்கிறது சமூக பொறுப்புணர்ச்சியை மக்களிடையே கற்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் பொழுது தனி மனித உரிமைக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து சமூகத்தினுடைய பொறுப்புணர்ச்சியை கற்றுக் கொடுக்காமல் சமூகம் சீர்குலைந்து போவதற்கு காரணமாக இருப்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்னூல் சொல்கிறது உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையவும் அமைபவன் நூலுரை ஆசிரியன்னே சிறந்த கல்வி அறிவோடு தெளிந்த உலகியல் அறிவும் அதாவது லௌகிக ஜானம் தெரிஞ்சிருக்கணும் இன்றைக்கி சமூகம் இப்படி இருக்குது ஆனால் இப்படி இருக்க வேண்டியது அந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கிறதையும் இதில் எடுத்திருக்கிறது ஆசிரியனுக்கு அவசியம் தெரிஞ்சிருக்கணுங்கிறார் ஆனால் தவற தெரிஞ்சு வச்சுருக்கணும் நான் தவற செய்யக்கூடாது எது சரின்னு தெரிஞ்சிருக்கோ அதை ஒழுங்காக செய்யவும் வேணும் உலகத்தோடு ஒத்து வாழ் ஊருடன் கூடி வாழ் நாடு ஒப்பனை செய் அப்படிங்கிற கருத்துக்கள் ஔவையார் போன்ற பெரியோர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வடிவேலு செட்டியார் என்கின்ற உரையாசிரியர் ரொம்ப அழகாக சொல்கிறார் உயர்ந்தாரோடு பொருந்த நடத்தல் என்பது உயர்ந்தார் பலரும் நடந்த வழியாக நடத்தல் தர்மசாஸ்திரம் கூறியவற்றுள் இக்காலத்துக்கு பொருந்தாதனவற்றை விட்டுவிட்டு கூறாதனவற்றுள் பொருந்தவனத்தை ஏற்றுக்கொண்டு வருதலால் அவையும் அடங்கதற்கு உலகத்தோடு ஒட்ட என்றும் கல்விக்கு பயன் அறிவும் அறிவுக்கு பயன் ஒழுக்கமும் அமைவதால அந்த ஒழுக்கத்தை கற்காதவர் பல அறிவிலாதார் என்றும் சொன்னார் என்று உரை எழுதியிருக்கிறார் ஆக கற்றதனால் ஆயபயன் எண் கொல் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே இறைவனை வழிபடுவதும் ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பதும் ரொம்ப முக்கியம் ஆக ஒழுக்கத்தோடு கற்கிற கல்வி தான் பயனுள்ள கல்வியாக அமையும் ஒழுகுதலை கற்றல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை பின்பற்றி நடக்கிறதுன்னு அர்த்தம் இந்த ரெண்டு குரட்பாவலையும் இதற்கும் இதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட குரட்பாவலியும் அதாவது இந்த நூற்றி இதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட குரட்பாவிலையும் நூற்றி முப்பத்தொன்பதாவது குரட்பா சொல்லாலேயும் செயலாலையும் வரக்கூடிய ஒழுக்கங்களை ஒரு மாதிரி தொகுத்து சொல்லி இருக்கின்றன இதை குரட்பாக்கள் பதவுரை பார்க்கலாம் உலகத்தோடு பெரியோர்களோடு ஒட்ட சேர்ந்திருந்து ஒழுகல் ஒழுக்கம் பழகுதலை கல்லார் கற்றுக்கொள்ளாதவர்கள் பல கற்றும் பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிவிலாதார் அறிஞர் பெருமக்களால் அறிவுடையவர்களாக அவர்கள் கருதப்பட மாட்டார்கள் பெரியோர்களோடு சேர்ந்திருந்து ஒழுக்கம் பழகுவதை கற்றுக்கொள்ளாதவர்கள் பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிஞர் பெருமக்களால் அறிவுடையவர்களாக அவர்கள் கருதப்பட மாட்டார்கள் என்பதுதான் பொழிப்புரை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்